तापत्रय विनाशाय சச்சிதானோத்திய தாத்தய விநா நாரத உச்சம் நஷ்டா வசுதேவ் தூஜ்யன் பிரீத்த சச்விஜம் நூமி வசுதேவர்கிட்ட திரும்பவும் பேசுகிறார் அங்க நிமிச்சக்கரவர்த்தி யாகசாலையில் என்ன நடந்ததுன்னு இத்தனை நேரம் பார்த்தோம் அதை நினைவுபடுத்தக்கூடிய நாரத மகர்ஷி வசுதேவர்கிட்ட இப்படி பேசுகிறார் முதல்ல வசுதேவன்னு படிக்கணும் ஹே வசுதேவ ஓ வசுதேவரே தே மகத்தமாக அந்த மகான்கள் மகத்து மகத்தரகா மகத்தமாக மகத்தமாகங்கிறது பன்மை மகத்தமாக மகத்தமௌ மகத்தமாக ஒன்பது யோகிகளும் நிமினா பிருஷ்டாக மகத்தமாக அந்த நிமி சக்கரவர்த்தினாலே இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட அந்த மகான்கள் அப்படின்னு அர்த்தம் ஏவம்னு இருக்கு இவ்வாறு நிமி சக்கரவர்த்தியினால் இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட மகான்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா பிரதி பூஜ்ய அவர்களும் திரும்ப எல்லாரையும் மரியாதை பண்ணினார்கள் அம்மகான்கள் எப்படி பூஜை பண்ணார்னா வார்த்தைகளால் சசதிய ரித்விஜம் சசதஸ்யன்னு சொன்னால் அந்த சதஸில் இருக்கக்கூடிய ரித்விக்குகள் அந்த ரித்விஜர்களோடு கூடியிருக்கிற நிருபம் இந்த ஸ்லோகத்தில் நிருப்பம்னு இருக்குது அந்த அரசனை நோக்கின்னு அர்த்தம் எப்படிப்பட்ட ராஜான்னா அந்த சதஸில் இருக்கக்கூடிய ருத்திக்குகளோடு கூடின அந்த ராஜாவை ச சதசியர்திஜம் நிருபம் சங்கிறது கூடினு அர்த்தம் சஹம் சதசியர்திஜம் நிருபம் ரித்திக்குகள் சதஸோட கூடியிருக்கிற அந்த ராஜாவை பார்த்து பிரதிபூஜ்ய பிரதிபூஜ்யன்னா வார்த்தையால் அவனை புகழ்ந்து பிரீத்யாப்ருவன் ரொம்ப அன்போடு பேசினார்களா அந்த ஒன்பது யோகிகளும் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் ஏவம் தே நிமினா பிருஷ்டாஹ வசுதேவ மகத்தமாக பிரதி பூஜ்யாப்ருவன் பிரீத்தியா சசதஸ்யத்விஜம் நிருபம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்